அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இன் சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன் கொலோ வன் சொல் வழங்குவது இன் சொல் இனிது ஈன்றல் காண்பான் வன் சொல் வழங்குவது எவன் கொலோ என்று நாம் கொண்டுகூட்டி பொருளை பார்க்க வேண்டும் ஒருவன் இனிமையாகப் பேசுவதனால் நன்மை பெறுவதை அறிந்திருந்தும் கூட கொடுமையான சொற்களை பேசுவது என்ன காரணம் கருதியோ என்று தெரிந்து கொள்ள முடியவில்லை என்கிறார் இந்த குரட்பாவிலே திருவள்ளுவருந்தகை அனைவரும் உலகத்தில் பெற விரும்புவது இன்பம் அந்த இன்பத்தினுள் இனிமையான சொல்லானது எல்லோருக்கும் நன்மை கொடுப்பதை ஒருவன் அறிகிறான் ஆகவே யாரிடமும் இனிமையாக பேசி இன்பத்தை அடைய வேண்டும் அப்படி இல்லாமல் தானே பெறக்கூடிய வேறு யாதொரு இழப்பும் இல்லாத பிறர்க்கும் இன்பம் தரக்கூடிய இனிய சொல்லை பேசாமல் வன் அதாவது கடுமையான சொற்களை பேசுவது என்ன காரணம் இதற்குரிய காரணம் புரியவில்லை என்று திருவள்ளுவர் இறங்குவது போல இங்கே இந்த குரட்பாவை அருளியிருக்கிறார் இப்படி இருக்கிற போது எந்தக்குப்பா அப்படி இருக்கணும் தேவையில்லையே அப்படிங்கிற அர்த்தம் படும்படி யாரிடமும் இனிமையாக பேசி பழக வேண்டும் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு சொன்னது கூட இதை நினச்சிதான் சொல்லியிருப்பாங்க போல் இருக்குது மனம் தூய்மை அடைவதற்கு எவ்வளவு முயற்சி செய்யணுமோ அவ்வளவு முயற்சி இனிமையாக பேசுவதற்கும் வேண்டும் இனிமையாக பேசினாலே மனம் தூய்மையாகிவிடும் மனம் தூய்மையாவதற்கு அமைதி பெறுவதற்கு இனிமையாக பேசுவது மிக முக்கியம் வன் சொல் என்பது கேட்கக்கூடியவருடைய நெஞ்சம் வருந்தும்படியான கடுமையான மொழி சொற்கள் வழங்குவதுன்னா வழக்கமாக பேசுவதுன்னு அர்த்தம் எவன் கொலோ அப்படிங்கிறது என்ன பயன் நினைத்தோ என்ன பயன் கருதியோ இந்த ஐயமான வியப்பு அவனுடைய மடமை அறியாமையை நோக்கி பரிதாபமாக தோன்றி இருக்கிறது இனிய சொல் இன்பம் தருவதை நன்கு அறிகின்றவன் கொடிய சொல்லை கூறுவதுங்கிறது ஆழ்ந்த அறியாமையைத்தான் காட்டுகின்றது என்பது கருத்து சிறுபஞ்ச மூலங்கிற நூலில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு இன்சொலான் ஆகும் கிளைமை இயல்பிலா வன்சொலான் ஆகும் பகைமை மண் மென்சொல்லின் ஓய்வில்லாவருளாம் அவருள் நன்மனத்தால் வீவில்லா வீடாய் விடும் இன்சொல்னால் எல்லாரும் நமக்கு உறவாக இனிமையான சொற்களை பேசினால் எல்லோரும் நமக்கு உறவாகி விடுவார்கள் சீரும் சிறப்பும் நமக்கு பெருகும் கடைசியில் வீடும் மோட்சமும் கிடைக்கும் முடிவில் பேரின்ப வீடும் உண்டாம் என்பது பொருள் வன் பகைமை துயரே விளையும் என்று இந்த சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசான் உபதேசித்திருக்கிறார் துயர் நீங்கி உயர்வு பெற இன்சொல் எல்லோருக்கும் உதவுகிறது பதவுரை பார்ப்போம் இன் இனிமையான சொல் சொற்கள் தனக்கு இனிது இன்பம் இன்றல் தருவதை காண்பான் உணர்பவன் வன் பிறரிடத்து கடுமையான சொல் சொற்களை வழங்குவது கூறுவது பேசுவது எவன் யாது பயனை குறித்தோ அறிய இயலவில்லை என்பது கருத்து இனிமையான சொற்கள் தனக்கு இன்பம் தருவதை உணர்கின்றவன் பிறரிடத்து கடுமையான சொற்களை கூறுவது என்ன பயனை குறித்ததோ தெரியவில்லை என்பது பொழிப்புரை அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக